الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور هوسنا ومن سوء اعمالنا من يهديه الله فلا مضل له அஸ்ம الله لا لا اللهم صل على محمد وعلى அம்மா محمد அண்ண வரக் கல்யாண ீமன் கீ வசி ரோ சவசாரி சரி வாசி ஓ விந காமோ ரோஹே ரோ ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாளிக்கிற உலகில் அறிமுகம் செய்த எங்கள் விரைவில் மேலான தலைவர் முகம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டு கலை அணு தகாத பின்பற்றிய அன்னாரின் உத்தம சகாபாக்கள் சதயங்கள் சபனைகள் தயானம் வரை மாறக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் சாதியும் சமாதானமும் இன்றென்றும் உண்டாகட்டுமாக அல்லாஹுவின் நல்ல அன்பு சகோதரர்களே எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஒரு பிணம் வாழுமாறேன் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வக்கியத்தும் நம்பீகத்தும் செய்து கொள்கிறேன் அல்லாஹு நம் அனைவரையும் உண்மையான முத்தீன்கள் கூட்டத்தில் அன்பாண்ட சகோதரர்களே ஒரு தலைமையை கேட்கக்கூடிய வாழ்க்கையிலையும் பெரிய மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக அன்பாண்ட சகோதரர்களே நாம் அனைவரும் ஒரு சங்கையான கண்ணியமான ஒரு மாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் வணக்கம் ஒரு வணக்கம் நடைபெறுகின்ற அந்த ஹஜ் மாதத்தை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அதிகமானோர் அந்த உயர்ந்த வணக்கத்திற்காக தயாராக கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய அந்த கரகாவை என்னுடைய கண்களால் பார்க்க வேண்டும் என்று மேலான அந்த கரகாவை இந்த கண்களால் பல தடவைகள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பார்ந்த சகோதரர்களே உண்மையே ஒரு இடத்துடைய பெருமதி விளங்கினால்தான் அந்த இடத்துக்கு போக வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும் இப்படிதான் கல்பும் ஒரு ஆசைப்படும் அந்த இடத்துக்கு போறதுக்கு அதே போலதான் நண்பாந்த சகோதரர்களே அந்த மத்தா அந்த மதீனா எவ்வளவு சிறப்பானது அன்பான்ந்த சகோதரர்களே இந்த உலகத்திலே ஒரு சிறப்பான ஒரு இடம் இருக்கும் என்றால் மதினாவும் தான் அன்பாண்ட சகோதரர்களே மண் என்பது அது சாதாரணமானது அல்ல அன்பாந்த சகோதரர்களே நாங்கள் ஓதக்கூடிய இந்த குரான் இருக்கிறதே இந்த குரானுடைய பல வார்த்தைகள் இறங்கிய பூமி குரான் சொல்கிறே கௌனா இளக குரானன் அரபியா அறதிர உண்மல் கொரா அல்லா சுல்லாம் நாங்கள் வகையாக இந்த குரான் குரான் என்றும் அந்த குரான் இறங்கியதே அந்த அந்த மக்காவுடைய மண் இருக்கிறதே நீங்கள் கால் வைக்கக்கூடிய அந்த மக்காவுடைய மண் இருக்கிறதே அந்த குரான் இறங்கிய பூமி சகோதரர்களே அவ்வோடு வந்த கண்ணியமான பூமியில்தான் அல்லா அந்த உலகத்தில் அமைக்கப்பட்டது ஆலயம் முதலாவது மக்கள் இருக்கும் என்றால் அது மக்காவில் இருக்கக்கூடிய கபா குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் <تصفيق> اللذي سبح اسم مبارك وهو جل العالمين அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் முதலாவது பள்ளி வாயில் இருக்கும் என்றால் அது மக்காவையே இருக்கக்கூடிய அந்த தரபா தான் முழு அந்த தகவலை அல்லா கூடை அந்த உயர்ந்த அல்லா கூடை அந்த தூதை சொல்லக்கூடிய இதாக அந்த தரபா இருக்கிறது அன்ப சகோதரர்களே அந்த இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இஸ்லாம் இருவரும் பின்னர் அது அந்த இடங்கள் அவைகள் மறைக்கப்பட்டு மீண்டும் இப்ராஹிம் அலி இஸ்மாயில் அலி இருவரும் சேர்ந்து அந்த கபாவை கட்டுகிறார்கள் الله صلى الله عليه وسلم وَإِذِ يَرْصَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِينَ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمِ حضرت إبراهيم عليه السلام மற்றும் இஸ்மாகஹில் அலிசலாம் இருவரும் சேர்ந்து அந்த கலபாவை கட்டுகிறார்கள் அந்த கலபாவை கட்டியதற்கு பின்னால் அல்லாஹிடம் கேட்கிறார்கள் யா அல்லா எங்களிடம் இந்த அமலினை ஏற்றுக் அன்பார்ந்த சகோதரர்களே இவ்வாறு அந்த சேபா கட்டப்படுகிறது எனவே அன்பார்ந்த சகோதரர்களே என்ன சொல்ல வருகிறோம் என்றால் அல்லாஹுடைய ஜலாலய அல்லாஹுடைய மிக பெரிய அந்த அருண வீசுடைய ஒரு இடமாக அந்த சேபா அமைகிறது அவர்களுடைய அல்லாஹ் ஒரு லட்சம் தொழுகைகள் சொல்லுத நன்மையை அல்லாஹ் வழங்குகிறார் அவ்வளவு நன்மை அன்பார்ந்த சகோதரர்களே அந்த பூமி அவ்வளவு சிறப்பாக்கப்படுகிறதே அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாஹக்கு வைத்திருக்கிறான் புறான சொல்லுகிறான் சிஹி ஆயா தும் கையே நா தும் மகா முங்கே பல அத்தாத்திகள் இருக்கின்றன அவர்களுடைய காலுடைய கூடிய அந்த மகா இபராஹிம் அதுவும் அந்த கர்தாவுக்கு பக்கத்தில் இருக்கின்றது அன்பாந்த சகோதரிகளை அல்லா சொல்லுகிறான் ஆயா अंगे நா अंगे दान அங்குதான் தம்சமுடைய நீர் வருடங்கள்ும் அந்த நீரை வழங்கொண்டிருக்கிறது அன்பாந்த சகோதரர்களே மேலான வசூலாக அழகியம் சொல்கிறார்கள் நீரை நீங்க எந்த நோக்கத்துக்காக அருந்துகிறீர்களோ அந்த நோக்கத்தை அல்லாஹ் நிறைவு செய்வான் அவ்வளவு ஆச்சரியமான அந்த தம்சமுடைய நீர் அந்த மண்ணிலே வெளியாகிறது அன்பான சகோதரர்களே இன்னும் குரான் சொல்லுகிறது அன்பாண்ட சகோதரர்களே அதே போல பல விடயங்கள் அதே போல அந்த மதனாவுடைய பூமி அன்பாண்ட சகோதரர்களை ஆசிரவை தரும் நான் அந்த மண்ண நிதித்தோடும் அந்த கரையால பிடித்தோரும் அந்த துவர்க்கத்தில் இருந்து பூமிக்கு வரும் பொழுது பால் போல வெள்ளையாக இருந்தது இந்த மனிதர்களுடைய பாவ கரைகளை அதை உள்ளே வாங்கி அதை இப்பொழுது கருப்பு நிறமாக மாறியிருக்கிறது அல்லாஹு அகர் அன்பாண்ட சகோதரர்களே எனும் மேலான அவர்களுடைய முபாரக்கான உடம்பை சுமந்து கொண்டிருக்கிறது அந்த மேலான ரசூலுல்லாக சுமர் கொண்டிருக்கூடிய அன்பான சகோதரர்களே சொல்லம் சொன்னார்களே என்னுடைய மீன்பருக்கும் என்னுடைய கபருக்கும் பக்தியில் இருக்கக்கூடியதே ரவுதசம் என்ற யாவை ஜன்னா சுவர்க்கத்துடைய ஒரு பூங்காவனம் சுவர்க்கூங்காவனவர்களே அவ்வளவு நன்மைகளே அல்லாஹூசர் அன்பான சகோதரர்களே அதனால் இந்த இடங்களை மையப்படுத்தினான் அந்த அஜுடைய வணக்கம் இந்த பூமிக்கு மேல் நடக்கிறது இமாம் புகாரி முஸ்லிம் ரஹிமஹம் பதிவு செய்கிறார்கள் சொல்கிறார்களே யார் அந்த மேற்கொள்கிறார்களோ அந்த அமலை செய்கிறார்களோ அந்த ஏற்றுக் கொள்ளப்பட்டால் அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல் அல்லாம் ஆக்கிவிடுகிறார் அவர்களுடைய அனைத்து பாவங்களையும் அல்லாம் மன்னிக்கின்றான் வணக்கத்தை செய்வதற்கு தகுதியாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு வேண்டிய மாதிரி வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது ஆனா இந்த லைன் அவங்களுக்கு படுவதில்லை அவங்க விளங்குறாங்க செய்ய நாங்க சாணி பூங்கி பூமியை கட்டி அவைகளை வாங்கி வாங்கி என கபுக்கென சேர்க்க போறேன் அல்லாஹூ அக்பர் உமர் ரபி அல்லாஹு சொல்கிறார்கள் வணக்கத்தை நிறைவேற்றும் அவர்களுக்கு எல்லாம் வசதி வாய்த்தும் இருக்கிறதே யார் அதை நிறைவேற்றவில்லையோ அவர் அல்லது அவர் என்று சொன்னார்கள் எனவே அங்க சகோதரிகளை ஆசிரிப்போம் அந்த மன்ன விதிக்கோனும் அந்த அஜுடைய வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் அல்ல இங்கே குழுவி இருக்கக்கூடிய நம் அனைவருக்குமல்ல அந்த மேலான அஜுடைய பாக்கியத்தை எல்லாம் தந்திருள்வானாக அந்த மேலான் அந்த பூமி எங்களுடைய கால்களால் அந்த நடந்து அந்த கழகாவையும் முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக அன்பா அந்த சகோதரிகளே என்ன என்றால் இந்த அஜுடைய அமலை செய்வதே ஹாஜியார் என்ற பட்டத்துக்காக அல்ல நான் ஒரு மதிக்கப்பட வேண்டியவன் எல்லாரும் இவர் அஜிக்கு பைத்தவரே என்ற பெயருக்காக அல்ல அன்பானவர்களே அல்லாஹுக்காக இந்த உலகத்தில் சஹாபாக்கள் இந்த தூய எண்ணத்தை தான் கொண்டு வந்தார்கள் அல்லா சொல்லுகிறான் நாங்கள் என்னத்தை செய்தாலும் எங்கட அல்லாஹுடைய பொருத்தம் மட்டுமே மட்டும்தான் எங்களுக்காக வேண்டினான் எங்கட திருத்தி எல்லாம் அல்லாஹுக்காக வேண்டினான் மக்களுடைய புகழுக்காக அல்ல மக்களுடைய சம்பாதித்து கொள்வதற்காகத்தான் ஹசனு சொல்லுகிறார்கள் ஒருவர் ஹஜ்டைய வணக்கத்தை நிறைவு செய்துவிட்டு வரும் பொழுது எப்படிப்பட்ட உள்ளமாக தெரியுமா வர வேண்டும் துனியாவுடைய மோகம் எல்லாம் குறைஞ்சாச்சு என் ஆசிரத்தை நான் சம்பாதிக்கணுமே என் மவுத்து எப்படி வருமோ தெரியுமே இந்த உணர்வுதான் அவருடைய கல்விலே வர வேண்டும் என்று எனவே அன்பார் தயாரிப்புக்காக வேண்டினான் உலகத்திலே ரெண்டு கூட்டம் இருப்பார்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் ீா மனசா ஒளிமரேது தும்ம ஜல்லோ ஜன்ன يسلها بذموما مدحورا ومن أراد الآخرة وتعالها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا كلا نمد هؤلاء وهؤلاء من عطاء ربه وما كان عطاء ربه சொல்லுகிறான் அவருடைய இருபத்தி நாலு இந்த உலகத்துடைய சிந்தனான் அவருக்கு சுபகருடைய பெருமதி விளங்காதே ஐந்து நேர தொழுகையுடைய பெருமதி விளங்காதே உலகத்தை சம்பாதிக்கிறது தான் நோக்கம் அல்லாஹந்தோஷப்படுத்துவதே அவருடைய வாழ்க்கையுடைய பகுதியாகவே இல்லை அதுதான் பாதுகாக்க வேண்டும் குரான் சொல்கிறதே அவர்களுடைய முடிவு பயங்கரமாக மாறுகிறது கூட்டார் அவங்க எப்படி என்றால் அவர்களுடையாள பொ நெருக்கம் எனக்கு கிடைக்கணும் எனக்கு கிடைக்கணும் என்று உயர்ந்த யோசனைகள் அதுக்கவாக வாழ்க்கையில் அமல் செய்ததே அவங்க தொழில் செய்வார்கள் வீடு கட்டுவார்கள் வாகனம் ஓட்டுவார்கள் ஆனால் இருபத்தி நாலு மனுஷியானமும் இதுதான் தாக்கத்தாக இருக்க வேண்டும் ஏன் எந்த நேரம் வரும் என்று தெரியாது அன்பாந்த சகோதரிகளை கொள்வதை தவிர உலகத்தில் வேற எந்த ஒரு வெற்றியுமே இல்லை சென்ற கிழமை கிழமை நாயு மகரையுடைய அசான் சொல்லுவதற்கு ஒரு இருபது நிமிடங்கள் அசான் சொல்லுவதற்கு ஒரு இருபது நிமிடங்கள் இருக்குது திஹாரை பெரிய பள்ளியில நாங்களும் நிற்கிறோம் அந்த நேரத்தில் ஒரு சகோதரர் அன்பானவர்களே ஆறு மணி அவர் சொல்கிறார் இப்ப ஜிகருடைய நேரமாக உது செய்து கொண்டு வாரேன் என்று உது செய்ய போனார் அன்பானவர்களே மசிது வலது பக்கத்திலே உட்கார்ந்தார் அன்பானவர்களே அவருடைய அந்த செய்கிறார் என்று ஐம்பது அந்த அவர் சொல்லுகிறார் அன்பாந்த சகோதரர்களே அதே நிலைமையில் அவருடைய அன்பானவர்களே மாளிகையில அல்லாஹு அக்பர் உதுவோட அன்பானவர்களே இதுதான் உலகத்தில சாதனை அன்பாந்த சகோதரர்களே இந்த சாதனையை தான் நான் நீங்களும் உலகத்தில சாதிக்க வேண்டும் அன்பவர்களே இப்படிப்பட்ட அன்பானவர்களே இதுதான் உலகத்திலாக மாற வேண்டும் அன்பான சகோதரர்களே சொல்லுகிறார்கள் மனிதா உட வெற்றி என்ன தெரியுமா ஒரு கவிதையிலே சொல்லுகிறார்கள் அந்த கோணரிதாப கவுமி மௌசி காகை கண்பரூரா அனைதா நீ பிறக்க கூடிய சந்தர்ப்பத்தில் நீ அழுது கொண்டு பிறந்தாய் உன்னை தூள் இருந்தவர்களெல்லாம் அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் பிரித்தார்கள் எட தாச குரு புள்ள கிடைச்சிருக்கிறேன் அமல் செய்ய வேண்டும் தெரியுமா வண்ணல் நீ கண்பரூரா மனிதா நீ அமல் செய்ய வேண்டும் எதற்கு தெரியுமா நீ மௌத்தாக கூடிய நாள் அதை எப்படிப்பட்ட நாள் தெரியுமா நீ சிரித்து கொண்டு மௌத்தாகனும் அல்லாஹுடைய சுவர்க்கத்தை பார்த்தவன் நன் நீ சிரித்துக் கொண்டு வேண்டும் சூல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அல்ல வேண்டும் இவ்வளோ எங்க ஊர்ல எவ்வளோ ஒரு நல்ல மனித இவரு எங்கட குடும்பத்தில் எவ்வளோ ஒரு நல்ல மனிதரிவரு என்று முழு ஊருமே அல வேண்டும் உண்ட ஜனதாக்காக அப்படிப்பட்ட ஒரு மனிதனாக நீ வாழ அடியானே அன்பானவர்கள் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட மௌத்தை தந்தருள்வானாக அன்பான சகோதரர்களே இதுதான் உலகத்திலும் அவர்களுடைய அனைவரும் இந்த சம்பவத்தை மிக தெளிவாக கேளுங்க அன்பாண்ட சகோதரர்களே சாத ரல்லாகுவான் அவர்கள் முப்பத்தி ஓராவது வயதில தான் இஸ்லா ஏற்றுக்கொள்கிறார் முப்பத்தி வயதில் முப்பத்தி வயதில தான் இஸ்லாத்துக்கொள்கிறார் அவர்கள் கொடுக்கிறார்கள் இஸ்லாசை ஏற்றுக்கொள்கிறார்கள் முப்பத்தி ஓராவது வயதில அன்பானவர்களே அவர்கள் முப்பத்தி ஏழாவது வயதுல மவுத்தாகிறார்கள் இஸ்லாத்தில வாழ்ந்ததுல வாழ்ந்தது யுத்தத்துடைய சந்தர்ப்பத்தை அவர்கள் மரணிக்கிறார்கள் அலிஹிஸ் யா ரசூல் அல்லா யா ரசூல் அல்லா மனில்ல மூலல்லாக்கள் யார் மௌத்தாக இருக்கிறார் என்று பார்க்கிறார்கள் அந்த பனு குறைவாவுடைய அந்த யுத்தத்துடைய சந்தர்ப்பம் மரணித்திருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது சரி குண ஹயோ மரணித்திருக்கிறார்கள் அன்பானவர்களே ஜுன் அி இலாம் சொல்லுகிறார்கள் வேண்டி அல்லாஹோடைய அல்லாஹு அக்பர் அன்பானவர்களை சிந்தித்து பாருங்க ஏழு வானம் ஏழு வாணங்கள் ஏழு பூமியை படைத்த அந்த ரப்புடைய அரு ஒரு மனிதனுடைய ஜனாதாவுக்காக நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாங்கியிருப்பார் அல்லாஹு அக்பர் அந்த ஹதீசுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய வருவதையிட்டு அவர்கள் குதித்தார்கள் அந்த குதிப்பு தான் அல்லாஹுடைய அரிசியை நடுங்க வைத்தது அல்லாஹு அன்பானவர்களே சாதனை இது ஆறே ஆறு வருடங்கள் தான் அந்த சகாவி அல்லாஹோடைய அரிசியை நடுங்குகிறது அவருடைய மௌத்துக்காக வேண்டி அது மட்டுமல்ல ரஹி முகமல்லா இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்களே அவர்களுடைய அந்த வீட்டுக்கு முன்னால் நாங்கள் போகும் போதே மேலானு அலை அவர்களும் வருகிறார்கள் ஜனாதாவை பார்ப்பதற்காக அந்த நேரத்தில் அவர்களுடைய வீட்டு வாசலிலே நாங்கள் நின்று கொண்டிருந்தோம் அழகி வசல்லம் அப்படியே அல்லாஹு அவர்களுடைய ஜனாதாவை பார்ப்பதற்காக வீட்டுக்குள்ளே நுழைகிறார்கள் நுழைந்த உடன் கையை காட்டினார்கள் நீங்கள் நின்று கொள்ளுங்கள் நீங்கள் யாரும் இப்படி வந்துட வேண்டாம் சல்லாஹு அழைவசல்லம் அவர்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடக்கிறார்கள் அப்படியே சல்லல்லாஹு அழை யுவல்லம் வெளியே வருகிறார்கள் ஆரம்பி உயர்த்தி நடந்தீங்க என்ன காரணம் சொல்கிறார்கள் நெரிசல் سهدون سدعون ألفاً من الملائكة إلّو بدنا إذا ملكم آركل سأجبنا بهادو دي جناغا مليت كنندك وند آركل أنت أول ملكم إفتة مركل لم يهرفوا قبل ذلك إذا كمنا لإنت بوم الجين انت آذ مركل سلسل آركل صلى الله عليه وسلم எனக்கு பார்ப்பதற்கு கஷ்டமாக இருந்தது ஒரு மடக்கு அவருடைய அதற்கு பின்னாலதான் நான் கூட அவருடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் அலேஹி வசல்லம் அல்லாஹு அகுபர் அன்பானவர்களே இதுதான் உலகத்தில் அல்லாஹ் கொடுத்த கில்லியம் அது மட்டுமல்ல அன்பானவர்களே பதிவு செய்கிறார்கள் கேட்கிறார்கள் யாரோ முனாஃபத்தை என்ன இது ஒரு வெறும் சந்தூக்க தூக்கி கொண்டு போறாங்க இது எந்த உடம்புமே இல்லையா என்று கேட்கிறார்கள் வர் கதைகள்ல்லுகிறேன் அன்பானவர்களை சாதித்தார்கள் இதுதான் உண்மையான வெற்றி அன்பானவர்களே அது மட்டுமல்ல ஒரு நாய் திருமதி ஹஹி முகம் இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் சல் அல்லாஹு வசல்லம் ஒரு அழகான ஜுப்பாவை அணிந்து கொண்டு வருகிறார்கள் அதை பார்த்து அணிந்திருக்கிறீங்களே அலைவதே நப்சி என்னுடைய உயிரை எவன் கைவசம இருக்கிறதோ அந்த அல்லாஹுவின் மீது ஒரு சொல்லுால் இமாம் நபலி ர சொ உலகத்தில ஒரு மூக்கு துடைப்பதற்கு ஒரு தூசி துடைக்க பயன்படுத்துறதுதான் என்று சொல்றது இந்த அவர்களுக்கு வருகிறோம் என்றால் அன்பானவர்களே இதுதான் உலகத்தில சாதனை அன்பானவர்களே அஜுடைய வணக்கம் எங்களை முன்னோக்கி இருக்கிறது அன்பானவர்களை இது எல்லாம் எதற்கு தெரியுமா எங்க ஆகம் சிறப்பாகுவதற்கு அல்லாஹ் வணங்கக்கூடிய கிப்ட் எனவே இதான் எதிர்பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் தன்னுடைய மனைவியிடம் சொல்கிறார் ஒரு கோப்பையை கொண்டு வாங்க அந்த கோப்பியை கொண்டு வந்து அன்பானவர்களே அந்த கோப்பியுடைய சூடு ஆறவில்லை அதற்கு முன்னால் கணவனுடைய ரூ செல்கிறது அல்லாஹோக்கு அன்பானவர்களே எனவே அந்த மருமையுடைய பயம் நாளைக்கு மறுமை என்று இருக்கிறேன் அல்லாஹ் என்னை விசாரிக்க போறான் அல்லாஹ் சொல்லுகிறான் கேள்வி நீங்க ரூம்ல தனிமையில் இருக்க ஊருக்கு முன்னாலே நீங்க நடந்து கொண்டீங்க இல்லமல்ல நாளை வறுமை நாளையை விசாரித்தான் அன்பானவர்களே இந்த பயம் வரோரும் மறுமை என்பது சாதாரணமானதல்ல அல்லா சொல்லுகிறான் உங்க ஒவ்வொருடைய ரூபம் எடுக்கப்பட்டதற்கு பின்னால் அந்த கபரியே உங்களை கொண்டு செத்து வைப்பார்கள் வைத்ததற்கு பின்னால் உங்களுடைய பட்டோலை எழுதின ரசீத் என்ற ரெண்டு மலச்சமாறும் உங்களுடைய பட்டோலையை கழுத்திலே மாற்றி நாளை வறுமையுடைய நாளையில உட கபுந்து நீங்க அப்படி எழும்புகிறீர்கள் அல்லாஹுக்கு முன்னால் சொல்கிறது நாளை மறுமையுடைய நாளையில உட கழுத்தில அந்த பட்டோல தொங்கிக் கொண்டிருக்கும் அல்லாவுக்கு முன்னாள் அன்பானவர்களே அந்த நிலம் எப்படிப்பட்டதாக இருக்கும் ஒவ்வொருவரும் சிந்தித்து பாருங்கள் கேள்வி கணக்குமே இல்ல அவனிடம் சொல்லப்படும் உண்ட பட்டோலையே வாசிச்சுப்பாரு அதிலே உண்ட அதுக்கு போதுமாக மாறிவிடும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக அன்பானவர்களே அல்லாஹ் சொல்லுகிறான் நாளை மறுமையில தான் கதருவார்கள் எத்தனையோ நல்ல விஷயங்கள் சொல்லப்பட்டது நிறைய மனிதர்கள் எங்க காலடியில வந்து சொன்னார்கள் நாங்கள் கணக்கெடுக்கல்ல இன்றைக்கு நஷ்டமே நஷ்டமே என்ற மறுமையில கதறுவார்கள் நிவானவர்களே அல்லாஹ் ஏறிட்ட பார்க்கமாட்டான் அன்பானவர்களே அல்லாஹ் சொல்கிறான் சில மனிதர்கள் யௌம யஅலு தாலிமு அலா யடை யகூலு ய லைதனி தஹம் தோ மஅர் ரசூலி ஸபீலா யவைலதா லைதனி லம் அஸ்தஹிது புலானன் ಖலீலா மனிதர்கள் நாளை மறுமையில கதர்வார்கள் ஆக்கிக் கொண்டோமே ஒருவார்கள் தெரியுமா அவர்கள் கை செய்தப்பட்டு அவர்களுடைய கைகளையே கடித்து கடித்து சுட்டுவார்கள் மருமையுடைய நாளையில் எங்களை பாதுகாப்பான எனவே அன்பானவர்களே நான் நீங்களும் இதத்தான் பயப்படும் வார பழக்கமே இல்லையா இந்த மௌத்தும் அப்படியா போகும் எனக்கு ரமதான்ல மட்டும் தான் அமலா எனக்கு ரமதான்ல மட்டும் தான் குருவான துருக்கிறதா அன்பானவர்களே இப்படியான நிலைமையில அந்த மலக்குள் மௌத் அலைகித்தலா அவர்களை சந்திக்க சந்திப்பது பெரிய நஷ்டம் அன்பானவர்களே எங்கட மௌத்து எப்படி வருவனும் என்றா மலக்குமார்கள் அவர்கள் பூச்செண்டுகள் எடுத்துக்கொண்டு வருணும் சொல்லோனும் அழைக்கும் அவர்கள் சொல்லுவும் உங்களுக்கு சலா உண்டாகட்டும் நீங்க பொறுமையாக இருந்தீங்க பாதங்கள் எத்தனையோ கள்ள பிசின்கள் செய்யலும் ஆனாலும் பயந்தீங்க பொறுமையாக இருந்தீங்க சந்தோஷப்படுத்தினீங்க அதனால் உங்களுக்கு உயர்ந்த துவர்க்கம் வரக்கூடிய மாதம் அந்த ஹஜுடைய மாதம் அந்த ஹஜ்ஜுடைய அந்த அந்த இடங்கள் மக்கா மதினா சிறப்பானது அதனுடைய விடயங்களை பார்த்தோம் இந்த எல்லா விடயங்களையும் அந்த தருவது வேண்டும் என்றால் அடைய வேண்டும் என்பதற்குதான் எனவே நாம் அனைவரும் தயாராகுவோம் அந்த உயர்ந்த துவர்க்கத்துக்கு தகுதியான நல்லோர்களாக நம் அனைவரையும் ஆசிரல்வானாக நம் அனைவரையும் குறைந்தொள்வாயாக வணக்கத்தை உனக்காக செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்தது யா ல்லா யா ல்லா எங்களை கல்வில ஆசிரிக்க செய்ய வேண்டும் யா லா அந்த காவை இந்த கண்களால பார்க்க வேண்டும் யாருலா அந்த மணக்க வேண்டும் யா ல்லா யா லா அந்த சந்தர்ப்பத்தை நம்ம அனைவருக்கும் தந்திரியா இந்த அமல்கள் பொருந்திக்கோ யாருலா இங்கே குழுவிருக்கோரை நேற்று வானத்துக்கு நனவுகளையும் அவர்கள் பாதுகாத்திரியால் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வாயாக நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வாயாக வாழ்வானா